ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரிலே வெள்ளிதோறும் வானலைகளில் வலம் வரும் வான் இசையை நீசிக்கும் நெஞ்சங்களே நேர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு சகோதரன் அப்துல் ஹமீதின் வாத்சல்யம் நிறைந்த வணக்கமும் வாழ்த்துக்களும் பிறந்த மண்ணையும் உறவுகளையும் பிரிந்து வாழும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நமது இன அடையாளத்தை பெடுவதற்கென எஞ்சி இருப்பது மொழி ஒன்றுதான் தாய்மொழி அறியாத சமூகம் தன் முகத்தை தொலைத்த சமூகமாகவே கருதப்படும் அந்நிய மொழியும் கலாச்சார கலப்பும் நிறைந்த சூழலில் நமது மொழி அடையாளத்தை காப்பதற்கென அரும்பணியாற்றும் ஊடகங்களில் முக்கியமானது வானொலி குழந்தை முதன் பேச கற்றுக்கொள்ள துணையாவதே அதன் அது இல்லாத குழந்தை ஊமையாகிவிடும் எனவே செவி வழியாகச் சென்றடையும் சக்திமிக்க வானொலி எனும் ஊடகத்தை இயந்திரமயமான வாழ்க்கையினிடையேயும் எடுத்து நடத்தும் நம் ஒலிபரப்பாளர்கள் நன்றியுடன் பாராட்டப்பட வேண்டியவர்கள் வாரத்தில் ஒரு நாள்தான் என்றாலும் தன் வாழ்க்கையின் பயனுள்ள பொழுதுகளை இவ்வானொலி நிகழ்ச்சிகளுக்காக அர்ப்பணித்து உழைத்து சகோதரர் குமார் சின்னத்துறை அவர்களது பணி புலம்பெயர் தமிழர்களால் பாராட்டி மகிழ வேண்டிய பணியாகும் கால சூழலைக் கருதி ஜனரஞ்சகமும் சேர்த்து பயனுள்ள தகவல்களையும் வழங்கி வரும் பாணியும் மிச்சத்தக்கது இவரது முயற்சி மேலும் பல்கிப் பெறுக நேர்களாகிய உங்களது ஒத்துழைப்பும் வர்த்தகப் பெருமக்களது ஆதரவும் மேலும் மேலும் வேண்டும் தமிழ் பேசும் தலைமுறை புலம்பெயர்ந்த மண்ணிலம் என எதிர்காலத்திலும் நாம் மார்த்தட்டிச் சொல்லும் காலம் மலர வான் இசையின் பங்கும் கணிசமாக உதவும் என்று நம்புகிறேன் மேலும் பல ஆண்டுகள் வெற்றி பாதையில் வாழ்த்துகிறேன் வானிசை நண்பரவுகள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சந்திப்புக்கான நேரம் இது இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்து கொள்ள இருப்பவர் ஒரு தமிழ் ஆங்கில சிறுகதை எழுத்தாளர் படலை இணைய சஞ்சிகையின் ஆசிரியரும் அதேபோன்று பல சமூக தொண்டுகளை செய்து வருவக்குமாரின் சந்திரசேகரம் உங்களை இந்த நேரத்தில் வானிசையின் வானிலைகளுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஜெயக்குமரன் வணக்கம் அண்ணா எனக்கும் வானிசை நேயர்களோடும் உங்களோடும் தொடர்பு கொள்வதில் மிக மகிழ்ச்சி நீங்கள் ஜெய்கி என எமது மெல்பர்ன் வாழ் மக்களுக்கு பரிச்சயமானவர் உங்களை பற்றி வானிசை நேர்களுக்காக ஒரு சிறு அறிமுகத்துடன் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்தவன் யாழ்ப்பாணம் பரியவான் கல்லூரியில் உயர்கல்வியை ஆஹ் படித்து உயர் தரத்தை படித்து முடித்துவிட்டு பின்னர் கொழும்பிலே ஒரு ஐந்து வருடங்கள் மற்றொரு பல்கலைக்கழகத்திலே படித்தேன் அதன் பின்னர் அஞ்சு வருஷம் சிங்கப்பூர்ல பணிபுரிந்துவிட்டு இப்பொழுது ஒரு ஆறு ஏழு வருடங்களாக மெல்போர்னிலே வசித்து வருகிறேன் கல்லூரியில் உங்கள் ஆரம்ப கல்வியையும் ஆரம்பித்தீர்களா அங்குதானா அல்லது உங்கள் ஆரம்ப பாடசாலை அறிந்து ஆரம்ப பாடசாலை என்று சொல்லி சிறுவர் பாடசாலை அதன் பின்னர் உங்கள் பாடசாலை அனுபவங்கள் உங்கள் நண்பர்கள் உலகத்தின் பல பாகங்களிலும் இணையதளத்தின் ஊடாகவும் இந்த நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது அஹ் உங்களுடைய பாடசாலை காலம் என்பது மிகவும் மருமையா நீங்கள் எத்தனை ஆம் ஆண்டு உயர்தரம் படித்தீர்கள் என்று கேட்கலாமா ஒன்பதாம் ஆண்டு உயர்தரம் எங்களுடைய பாடசாலை காலம் என்பது எல்லாருடைய பாடசா பாடசாலை காலம் போல ஒரு தனித்துவமானதுதான் குறிப்பாக தொண்ணூறுகளின் ஆரம்பத்திலே எங்களுடைய பள்ளி காலத்தை கழித்தவர்கள் அதனால ஒரு ஒரு குறுகிய யாழ்ப்பாண வட்டத்துக்குள்ளே எங்களுடைய நடவடிக்கைகள் அமைந்தன மாணவர்கள் சேர்ந்த அந்த வாசிப்பிலே ஆர்வம் இலக்கியத்திலே ஆர்வம் வந்தது அந்த காலகட்டம் ஒன்றுதான் நினைக்கிறேன் ஏனென்றால் ங்களுக்கு அப்போது நிறைய இல்லைகள் மின்சாரம் இல்லை டிவி இல்லை முகநூல் இல்லை தொலைபேசி இல்லை இருந்தது எல்லாமே போர் யுத்தம் சத்தங்கள் கூடவே நிறைய இலக்கியங்கள் புத்தகங்கள் அது பாடசாலை நூலகமாக இருக்கட்டும் யாழ்ப்பாண மாணவ சபை நூலகமாக இருக்கட்டும் ஒவ்வொரு சந்த பந்துகளில் உள்ள சனசமூக நிலையங்களில் கூட நூலகங்கள் கடைகளில் கூட நூலகங்கள் வைத்தார்கள் அப்படி இருந்த ஒரு காலத்திலேதான் நானும் இருக்கட்டும் என்னுடைய நண்பர்கள் இருக்கட்டும் இந்த வாசிப்பு துறையிலே மிக ஆர்வமாக ஈடுபட்டிருந்தோம் அது இன்றைக்கும் தொடர்கிறது நன்றியோடு நினைவு கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இந்த உயர்தரம் அதே போன்று இந்த பருவத்தினர் ஒரு சவால் பொருந்திய சந்ததியினர் என்று கூறலாம் அப்படித்தானே எங்களுக்கு இந்த ஆண்டுகளுக்கு முன்பு வந்தவர்களின் இளமை காலத்தை பார்த்தீர்கள் ஆனால் அவர்கள் மிகவும் யாழ்ப்பாணத்தையும் சொந்த ஊரையும் அதே போன்று இலங்கையையும் இந்த சந்ததியை விட மிகவும் அனுபவித்தவர்களாக இருக்கின்ற அவருடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சில மூத்தவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பகிரும் இனிய அனுபவங்கள் அதே அவர்களுடைய பாடசாலை காலம் பல்கலைக்கழக காலங்கள் மிகவும் இன்பமானவை இந்த தொன்னூர்களின் சந்ததி என்பது ஒரு சவாலுக்கு முகம் கொடுத்த ஒரு சந்ததியாக எழுந்திருக்கின்றது மின்வெட்டு போர் யுத்தம் அது யாழ்ப்பாணத்தில் இருக்கலாம் கொடும்பில் இருக்கலாம் கொடும்பில் அந்த காலத்தில் தான் நான் நினைக்கின்றேன் ஜேவிபி இந்த ஒரு அனுபவம் தான் வகையில் எங்களுடைய இளமை பருவத்தை நாங்கள் நான் நினைக்கிறேன் இளமை பருவத்துக்கும் குறையாத சந்தோஷ தருணங்களை என்னுடைய கொடுத்தது ஆரம்பத்தில் மற்றவர்கள் தியேட்டருக்கு படம் பார்க்க போனார்கள் என்றால் எங்களுடைய காலத்திலே நாங்கள் பங்கருக்கு விளையாடினோம் அது எங்களுக்கு கொண்டாட்டம்தான் ஆஹ் தூரத்திலேயே எங்கேயாவது ஒரு குண்டு போட்டால் பதினாறு வயசு சிறுவன் பயப்பட மாட்டான் சந்தோஷப்படுவான் ஏனென்றால் அன்றைக்கு பாடசாலை இருக்காது எல்லா நண்பர்களும் ஒன்றாக இணைந்து ஒழுங்கையில் கூட்ட வழிகள்ியும் அக்காவும் நல்லூர் அடியிலிருந்து சாவச்சேரி மட்டும் உருட்டிக்கொண்டு போனோம் பின்னர் ஐந்து மணிக்கு ஆரம்பித்த சைக்கிள் உருட்டல் காலை ஏழு மணிக்கு தான் சாவச்சேரி போய் முடிவடைந்தது மழை இத்தனையும் இருந்ததானால் ஆஹ் அந்த சோதனைகளில் சாதனை படைத்த ஒரு சந்ததிதான் இந்த தொன்னூர்களின் சந்ததி உங்களை உங்கள் பருவத்தில் அமைந்த பல நண்பர்கள் என்னிடம் இருக்கிறார்கள் அவர்களுடைய அனுபவங்களும் அவ்வாறு தான் இருந்தன உங்களுடைய இலக்கிய அதை போன்று எழுத்து ஆர்வம் பரியோவான் கல்லூரியில் ஆரம்பித்ததா அது எவ்வாறு ஆரம்பித்தது அதற்கான ஆரம்ப அதாவது ட்ரிகரிங் பாயிண்ட் என்று கூறுவார்களே அது எங்கிருந்தது அதனை பற்றிய அது அம்மாவிடமிருந்து வந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன் அம்மா வந்து ஒரு கடுமையான வாசகி இந்த இன்றைக்கும் கூட இரவு மூன்று மணிக்கு வரைக்கும் அவருடைய அடையிலே விளக்கு எறியும் வாசித்துக்கொண்டே இருப்பார் இலக்கியத்தின் அடுத்த கட்டத்துக்கு ஆர்வம் வந்தது எழுத்தாளர் சுஜாதாவது அவருடைய படைப்புகள் தாண்டி அவர் அறிமுகப்படுத்திய படைப்புகள் மேலும் ஆர்வத்தை தூண்டின சுஜாதா வந்து ஒரு அவரே ஒரு நூலகம் போன்றவர் இந்த எழுத்தாளர்களை வாசியுங்கள் இந்த புத்தகங்களை வாசியுங்கள் என்று சொல்லி கனையாளியின் கடைசி பக்கங்களிலே நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகப்படுத்திக் கொண்டு வந்தார் அவற்றை வாசித்து என்னுடைய பல்கலை என்னுடைய பாடசாலை நூலகத்திலே நிறைய தமிழ் புத்தகங்கள் இருந்தன ஆங்கில புத்தகங்கள் இருந்தன சண்ணோநாதன் மீஸ் என்று சொல்லி என்னுடைய ஆங்கில இலக்கிய ஆசிரியை அவர் ஆங்கில இலக்கிய பக்கம் என்னுடைய வாசிப்பை திருப்பியதில் அவர் ஒரு முக்கிய காரணி இலக்கியத்தை எப்படி கொண்டாட வேண்டும் என்று ஆங்கில இலக்கியம் வாசித்த போதுதான் அறிந்து கொள்ளக்கூடியது இதைவிட மூன்றாவது முக்கிய ஒருவர் கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள் தொன்னூர்களின் ஆரம்பத்திலே அஹ் பலந்தவரி இலக்கியங்களின் மீது இளைஞர்களை ஆர்வப்படுத்தியவர் ஆஹ் கம்பவாரதி அவர்கள் காலத்திலே கம்பன்கிழாக்கள் அஹ் பிரசங்கங்கள் என்று கோயில் தோறும் நடைபெற்றுக் அவர் அறிமுகப்படுத்திய அந்த கம்பராமாயணம் அடிப்படையாக வைத்துக் கொண்டு பாடல்களாக இருக்கட்டும் வைத்து விட்டார்கள் இருக்கிறோம் ஜே கே வாசிப்பு பழக்கம் என்பது எமது எளியவர்கள் மத்தியில் அதாவது நாங்கள் கூறுவது என்று இளைய சந்ததியினர் பாடசாலைக்கு செல்லும் அவுஸ்திரேலியாவில் பிறந்த பிள்ளைகளாக இருக்கலாம் அவரிடம் அருகி வருகின்றது அனைத்து பெற்றோர்களுக்கும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை இந்த வாசிப்பு பழக்கத்தை எவ்வாறு ஊக்குவிப்பது என்பது நான் என்னுடைய உங்களை போன்றே வாசிப்பு பழக்கம் உள்ள ஒரு நண்பரிடம் கேட்டபொழுது அவர் கூறிய கருத்துத்தான் நீங்கள் புத்தகத்தை வாசித்தீர்கள் ஆனால் உங்கள் பிள்ளைகளும் அதனை பின்பற்றும் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள் நீங்களும் வாசிப்பு பழக்கம் உங்களுடைய கூறியிருந்தீர்கள் ஓரளவுக்கு உண்மை அப்ப அம்மா அம்மா அம்மாவை பார்த்து அம்மா மூடி வைத்த பிறகு கலவாக அறுத்து வாசிச்சு அம்மா சில புத்தகங்களே வாசிக்க தரமாட்டார் பத்து வயதுல களவாக வாசிச்சு அப்படி வந்த பழக்கம் அதே நேரம் ஒன்றை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் வாசிப்பு என்பது இலக்கியம் என்பது அதனுடைய வடிவங்களும் மாறி வருகின்றன உரைநடை என்பது ஒரு நூறு நூற்றி ஆண்டுகளுக்கு முன்னர் வந்ததான் உரைநடை அதற்கு முன்னர் எல்லாமே இந்த கோயில்களிலும் தெருவீதிகளிலும் பிரசங்கங்கள் மூலமாகவும் ஆஹ் வாய்ப்பாடுகள் மூலமாகவும் இலக்கியம் கடத்தப்பட்டு வந்தது வாய்ப்பாட்டு மூலமாகவும் வாய்வழி மூலமாகவும் செவிவழி மூலமாக கடத்தப்பட்ட இலக்கியங்கள் அது வேறொரு பரிமாணத்தை எடுக்கிறது அது ஆவணமாக இருக்கட்டும் இப்ப நிறைய புத்தகங்கள் மாற்றிலாக ஆவணப்படங்கள் வந்து கொண்டிருக்கும் ஆகவே வாசிப்பு அருகிவிட்டது ஆவணங்கள் உருவாகி கொண்டு வருகின்றன என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் அதே நேரம் ஒரு ஒரு விஷயம் எங்கர காலத்துல நிறைய பேர் வாசித்தோம் என்றால் என்னுடைய வகுப்பிலே எத்தனை பேர் சுஜாதாவை வாசித்து யோசித்து பார்த்தால் துர்பட்டு என்னலாம் அதன் பின்னர் தொடர்ச்சியாக இருபதுகளிலும் முப்பதுகளிலும் நாற்பதுகளிலும் வாசித்துக் கொண்டிருக்கும் ஆஹ் மனிதர்கள் மிக குறைவு வாசிப்பு பழக்கம் இப்பொழுதுதான் குறைந்து விட்டதா வாசிப்பு பழக்கம் எந்த காலத்திலுமே ஒரு குறிப்பிட்ட மக்கள் மத்தியில் தான் இருந்து வந்தது நிச்சயமாக அதே போன்று வாசிப்பு நீங்கள் கூறியது போன்று டிரான்ஸ்பர்மேஷன் மீடியம் ஊடாக இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று வெளிவந்திருக்கின்றன அதே போன்று பல பரிணாமங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடலுக்கான நீரம் உங்களுக்கு தொன்னூறுகளில் வந்த பாடல்கள் படிக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம் உங்களுக்காக ஒரு இனிய பாடலை தெரிவு செய்து வைத்திருக்கின்றோம் இந்த பாடலை தொடர்ந்து நமது நேர்காணலை தொடர்வோம் ிருங்கள் ஒரு காத தேவத oru kadadevai kariyedanthal kalloorum kaalileyil oru kadadevai ninne <Sessing> bandha oru kadadevai kariyedanthal kalloorum kaalileyil oru kadadevai து சந்திப்பு நிகழ்ச்சியுடன் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் ஜே கே அல்லது ஜெயக்குமாரன் சந்திரசேகரம் ஜே கே இங்குளை மீண்டும் வானொலிகளுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி உங்களுடைய ஆசிரியை ஒருவர் உங்களை ஆங்கில இலக்கிய பக்கம் அதே ஆங்கில புத்தகங்களை வாசிப்பதற்கு ஊக்குவித்தார் என்று இன்று நீங்கள் ஒரு தமிழ் சிறுகதை எழுத்தாளர் மட்டுமல்ல ஆங்கில சிறுகதை எழுத்தாளருமாக இருக்கின்றீர்கள் அதனை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் ஆங்கில இலக்கியம் ஒரு பாடமாக இருந்தது அதை படித்த போது எனக்கு சண்முநாதன் சண்முநாதன் என்று சொல்லி திருநெலியிலே இருந்தவர் அவர் தான் கற்பித்தார் அவர் ஆங்கில இலக்கியத்தை எப்பொழுதுமே பாடமாக கற்பிக்காமல் அதை ரசிக்கும்படியாக கற்றுத்தருவார் ஆஹ் நாங்களே வாசித்து அவருடைய சில ஊடாட்டங்களை அஹ் விளக்க வேண்டும் என்று பாடத்திட்டத்தோடு மாத்திரம் இல்லாமல் வேறுபல கவிதைகளையும் நாவல்களையும் அறிமுகப்படுத்தி ஆங்கில நுதைய ஆங்கில புத்தகங்களை வாசிக்கணும் பாடத்திட்டத்தை பற்றி யோசிக்காங்க ரிசல்ட்ஸை பற்றி யோசிக்காங்கோ அப்படின்னு சொல்லி தான் அவள் படிச்சுப்பான் இன்றைக்கும் அவ கொழும்பிலே மிக நன்றாக படிப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்போ அவர் போட்ட விதைதான் பின்னர் பரிவான் கல்லூரியில் படித்த காரணத்தால் அங்குடைய நூலகத்திலே நிறைய ஆங்கில புத்தகங்களை படிக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது அதில் தொட்டதுதான் பின்னர் என்னுடைய நண்பர்கள் இயல்பாக ஆங்கில புத்தகங்களை வாசிப்பவர்களாக அமைந்தது அதனால் அப்படி புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தேன் பின்னாக்கதில் என்னுடைய எனக்கு மிக பிடித்த எழுத்தாளர் ஜூம்பால் ஆகிறி என்று சொல்லி அவர் அமெரிக்கன் எழுத்தாளர் அவருக்கு ஒரு முக்கிய காரணங்கள் அவரும் ஒருவர் அவருடைய புத்தகங்களை தொடர்ச்சியாக வாசிச்சு திருப்பி திருப்பி வாசிச்சு அதுல பிடிச்ச பிடிப்பு தான் ஆங்கிலத்தில் எழுத என்னை தோண்டியது உங்களை வசீகரித்த அந்த எழுத்தாளரின் உங்களை கவர்ந்த ஒரு நாவல் அல்லது புத்தகத்தில் இருந்து உங்களை கவர்ந்த ஒரு பகுதியை எங்கள் நேர்களுடன் பயந்து கொள்ள அவருடைய மிக முக்கியமான எனக்கு பிடிச்ச மிக முக்கியமான நாவல் வந்து தேம் சேக் அதே போன்று பிரபல தமிழ் நடிகை ஒருவரும் அந்த தாபு நிச்சயமாக பெங்காலிய குடும்பம் ஒன்று அமெரிக்கா சென்று அடையாள்தான் அந்த நாவல் நிச்சயமாக இரண்டாம் தலைமுறை குடியேற்றவாதிகள் என்ற குடியேறிகளுடைய பிள்ளைகள் கலாச்சாரம் வீட்டில ஒரு கலாச்சாரம் கலாச்சாரம் அந்த இரண்டுக்கும் இடையில் அவர்கள் அடைகின்ற தவிப்பு தான் அந்த நாவலை நான் படிக்கவில்லை ஆனால் அதில் அந்த திரைப்படத்தில் ஒரு கட்டத்தில் தந்தை குழந்தைகளை அதாவது இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்த எங்கள் பலருக்கு பொருத்தமான ஒரு நாவல் கதை அதில் அவர் பல இடங்களுக்கு அழைத்து செல்கின்றார் அமெரிக்காவின் பல பாகங்களுக்கும் அழைத்து சென்று ஒரு கட்டத்தில் அருமையான ஒரு கடற்கரையில் நின்று ஆமாம் பாலத்தில் நின்று அவர் கமராவை மறந்து விடுகின்றார் அப்போது மகனுக்கு கூறுகின்றார் பரவாயில்லை படிவாக பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் மனதில் இதை பதிவு செய்யுங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் அதனை ஞாபகப்படுத்திக் கொள்வீர்கள் என்று மற்றும் அவருக்கும் ஒரு புத்தகம் இருக்கின்றது எனக்கு ஞாபகம் இருக்கின்ற திரைப்படத்தில் ஒரு புத்தகம் இதை மறக்காதே நாங்க ஒரு புள்ளிக்கு போய் அதற்கு மேலே மேலே வேற எங்கும் போக முடியாத அளவுக்கு ஒரு புள்ளிக்கு போய் விட்டு திரும்பினோம் அந்த ஒரு வரி அற்புதமான ஒரு அற்புதம் மிக அற்புதம் நீங்கள் கூறும் பொழுது எனக்கு விளங்குகின்றது அதே போன்று எம்டி நெஸ்ட் என்று கூறுவார்களே அது அனைவருக்கும் ஒரு பொருத்தமானது அதாவது குழந்தைகள் ஒரு கட்டத்தில் பெற்றோர்களை விட்டு பிரிந்து செல்கின்றார்கள் அது வந்து எங்கள் சமூகத்துக்கு மிகவும் ஒரு கல்ச்சரல் ஷாக் நாங்கள் கூட்டு குடும்பங்களில் வாழ்ந்தவர்கள் அவ்வாறான சிறகடிக்கும் காலத்தில் பறந்து விடுங்கள் என்று அனுப்பும் காலம் அந்த எண்ணெய் சிறப்பாக தாபு அந்த கதாபாத்திரத்தை உயிர் கொடுத்திருந்தார் அற்புதமாக பிள்ளைகள் காதல்களை கொண்டு வருவார் மகன் வந்து வீட்டுக்கு வெளியில் சென்று கதவை அடும் அந்த காட்சி மனதில் மிகவும் நீங்கள் கூறியது மிகவும் அருமையான ஒரு நாவல் எனக்கு விளங்குகின்றது காட்சியை மட்டும் நான் விவரிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் மிக அத்துவமான ஒரு காட்சி அது அவர் தபு வந்து வயோதிப தபு தனியே வீட்டிலே இருக்கிறார் அடுத்த நாள் கிறிஸ்துமஸுக்குரிய காடுகளை பிரிட்டி ஆண்டி கொண்டிருக்கும்போது அந்த மரண செய்தி வருகிறது அப்ப ஒரு தன்னுடைய தேசத்திலிருந்து புலம்பி வந்து புதிய ஒரு நாட்டிலே பிள்ளைகள் ஒருவரும் அருகிலே இல்லாத நிலையிலே துணியாக இருந்த ஒரே கணவன் இறந்து விட்டான் என்ற போது அவருடைய அந்த தனிமை வந்து பக்கம் அட்டிக்கும் முகத்துல அப்போ ஒரு வெளிச்சம் முதலமைச்சு சொல்லி ஒவ்வொரு அறை போய் ஒவ்வொரு அறையறையா துறந்து லைட்ட ஒரு மிகப்பெரிய என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றது பரிசு பெற்றது அதன் பின்னர் லோலேண்டர் ஒரு புத்தகம் வழிவந்தது ஆஹ் இன்னொரு சிறுகதை தொகுப்பு வழிவந்தது அண்மையிலே இன்னதர் வேர்ட்ஸ் என்று சொல்லி ஒரு அஹ் ஒரு fiction வலி வந்தது அப்படி அவர் எழுதினாலும் இவ்வாறான அதிசிறந்த எழுத்தாளர்கள் ஆசிரியர்களின் வளர்ப்பில் உருவான ஒரு எழுத்தாளர் உங்களுடைய படைப்புகளை பற்றியும் கூறுங்கள் இவ்வாறான ஆங்கில சிறுகதைகளை நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள் அதற்காக விருதுகளுக்கு நீங்கள் முயற்சி செய்திருக்கின்றீர்களா அல்லது அவற்றை பற்றி விருதுகளுக்கு முயற்சி செய்து எழுதவில்லை நிறைய சிறுகதைகள் எனக்கு லாகரியனுடைய தாக்கத்திலேயே அடையாளச்சிக்க சார்ந்துதான் ஆங்கில சிறுகதைகள் பல அமைந்தன ஒரு காதல் கதை ஒன்று கூட அடையாளச்சிக்க சார்ந்து எழுதப்பட்ட சிறுகதை அஹ் லாகிரியை வாசித்தவர்களுக்கு நான் அங்கிருந்து அதனுடைய கருவை எடுத்தேன் என்று தெரிந்திருக்கும் தமிழில் கூட தமிழில் எழுதும் நிறைய எழுத்தாளர்களுடைய பாதிப்பு உருவா வருவது முக்கியமானவர் சமகாலத்தில் யஸ்ராமகிருஷ்ணனுடைய எழுத்துக்களின் மீதும் அஹ் பெருத்த ஈர்ப்பு இருக்கிறது ஆஹ் யாரென்றில் இப்ப சங்கியாலினுடைய எழுத்துக்களும் பிடிக்கும் ஆஹ் ஒவ்வொரு நாளும் புத்தகம் வாசிப்பதில் இப்ப பிடித்தெழுத்தாள வேண்ட நிச்சயமாக வளர்ந்து வரும் பருவத்தினர் மிகவும் வடிவங்களில் அவருடைய ஐபேட்லேயும் இன்டர்நெட் இணைய தளத்திலேயும் நீங்கள் ஒரு மின்பொருள் பொறியியலாளர் முரட்டுவை பல்கலைகளைக் கழகத்தின் தயாரிப்பு சரிதானே நிச்சயமாக நீங்கள் இந்த எழுத்து வடிவத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு உங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏதாவது பரிச்சாத்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றீர்களா அல்லது நான் ஒரு உதாரணத்துக்கு கூறுகின்றேன் என்னுடைய ஒரு சிறிய அனுபவம் உங்களை போன்று ஒரு சிறந்த வாசிப்பு பழக்கம் என்னிடம் இல்லாவிட்டாலும் நான் இந்த ஆடியோ புக்ஸை மிகவும் விரும்பி கேட்கின்றேன் மெல்பர்ன் நகரின் பயணிப்பது என்பது மிகவும் வாகன நெரி நெரிசல்களுக்குடாக நீங்கள் பயணிக்க வேண்டிய நான் அந்த நேரத்தில் சில வானொலிகளை கேட்டுக்கொண்டு போவதை விட வானி செய்வோன்று அருமையான வானொலிகள் அனைத்தும் இடம்பெறுவதில்லை ஆகவே நான் என்ன செய்வதென்றால் இவ்வாற எழுத்தாளர்களின் ஆடியோ புக்ஸை கேட்டுக்கொண்டு போவேன் இதே போன்று முயற்சிகள் பரிச்சாத்த முயற்சிகள் புதிய தலைமுறைகளுக்காக உங்கள் தொழில்நுட்ப அறிவையும் எழுத்து ஆர்வத்தையும் கொண்டு ஏதாவது செய்திருக்கின்றீர்களா கேட்டிருக்கிறேன் தமிழிலே கூட புதுமை புத்தனுடைய சிறுகதைகள் ஆடியோ புக்காக வந்திருக்கிறது எனக்கு என்னவென்றால் நான் புத்தகத்தை வாசிப்பதில் ஆர்வமுள்ளான் எனக்கு எண்பதாம் புத்தகம் எண்பதாம் பக்கத்தில் வாசித்து அதை மடித்து வைத்தால்தான் அதை திருப்பி புத்தகத்தை தொடும்போது அந்த அந்த பக்கத்தோடு ஏதோ ஒரு ஒரு உறவு ஏற்படுவது போன்ற ஒரு உணர்வு எனக்கு உருவாகுண்டு என்னை Old ஸ்கூல் என்று கூட நீங்க சொல்லிக்கொள்ளலாம் அதனால் வாசிப்பிலே சமரசங்கள் இல்லாமல் பழையபடிதான் நான் வாசிப்பது நான் புத்தகங்களை இப்பொழுதும் அஹ் அச்சு புத்தகங்களை வாங்கித்தான் வாசிக்கிறேன் ஆஹ் இணையத்தில் புது தலைமுறைக்காக நிறைய புத்தகங்கள் என்னுடைய ஈப்ப படிவத்தில் மீறி வாசிப்பு என்று வரும்போது நான் தான் வாசிப்பதில் ஆர்வம் உள்ளவன் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அளவிலே நான் ஆங்கில வலைப்பதிவு ஒன்று ஆரம்பித்திருந்தேன் ஆயம் ஜெயக்கு என்று சொல்லி ஆங்கிலத்திலே தான் எழுதி கொண்டிருந்தது ஒரு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அளவிலே ஒரு சிறுகதை ஒன்று எங்களுடைய தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இடப்பேர்வு சார்ந்து ஒரு சிறுகதையை ஒன்று எழுத ஆரம்பித்து சில விவரணங்களை ஆஹ் என்னால் ஆங்கிலத்திலே அது எழுத முடியாமல் போனது அது தமிழில்தான் யோசிக்கக்கூடியதா இருந்தது தமிழில்தான் அந்த விவரணங்கள் எழுதக்கூடியதாக இருந்தது அன்றைக்குத்தான் தோன்றியது அஹ் ஏன் ஆங்கிலத்தில் எழுதி கொண்டிருப்பான் தமிழுக்கு மாறுவோம் என்று சொல்லி அன்றைக்கிறவே ஒரு தமிழ் வலைப்பதிவு ஒன்றை ஆரம்பித்து அக்கா என்று அந்த சிறுகதையை எழுதினேன் பதிவாக படலை இணையதளத்தில் இருக்கிறது நீங்கள் இதற்கு முதலும் உங்கள் உங்களுக்கு உங்களுடைய சகோதரியை பற்றிய அந்த கதை அது வந்து அக்கா என்ற தலைப்பு வழியூற்றி ஐந்து இடம் பேர் சார்ந்த சிறுகதை நல்லது ஜி நீங்கள் இப்போது தொண்ணூறுகளில் இருந்து இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு வருகின்ற பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக வாழ்க்கை என்பது வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை அனுபவமாக இருக்கின்றது கொழும்புக்கு வந்து விடுகிறீர்கள் முரட்டுவைக்கு அந்த பயணத்தை பற்றி கூறுங்கள் அங்கு என்ன நடக்கின்றது நாங்கள் வந்தது இரண்டாயிரமடித்த சடக்கு கப்பலிலே யாழ்ப்பாணத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்து பின்னர் அங்கிருந்து கொழும்புக்கு வந்தோம் ஒரு நான்கரை ஆண்டுகள் மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவ பல்கலைக்கழகம் என்பது பேராதனை பல்கலைக்கழகம் போன்றோ கொழும்பு பல்கலைக்கழகம் போன்றோ ஒரு அற்புதமான இயற்கை அழகை ஒரு பல்கலைக்கழகம் இல்லை அது தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அங்கு முழு நேரமும் எதனாவிரத்தம் படித்துக்கொண்டே இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு பொறியல் பல்கலைக்கழகம் அதன் பின்னால் ஓடும் அந்த ஆறை மறந்து விட்டீர்களே அதன் பின்னா ஒரு வைரா பைரா ஆறு நினைக்கிறேன் சரிய படித்தவர்களுக்கு நடக்கும் விடயங்களும் பல்கலைக்கழகத்தில் உங்கள் எழுத்து துறை எவ்வாறு வளர்கின்றது சஞ்சிகை ஒன்று என்னுடைய தமிழ் மாணவர்கள் வெளியிடுவது என்று ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சஞ்சியின் போது என்னுடைய சிறுகதை ஒன்று வெளிவரும் வித்தியாசமான சிறுகதைகள் ஒன்று ஒரு படலையில் எழுதினது ஆங்கிலத்திலும் அந்த சிறுகதை எழுதினேன் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் அன்று செப்டம்பர் லெவன் சம்பவத்தின் மையமாக வைத்துக் அந்த விமானத்திலே ஒரு தமிழ் இளைஞர் இருந்தால் என்ன என்ன இருந்திருக்கும் என்ற விவரணங்களோடு அந்த ஒரு சிறுகதை ஒன்று எழுதியிருந்தேன் உம் இப்படி ஓரிரு சிறுகதைகள் அப்பொழுது எழுதியது அதை விட நிறைய மேடை நிகழ்ச்சிகள் ஆஹ் செய்த அனுபவம் உண்டு அந்த காலத்திலே பட்டி மண்டபங்கள் வில்லுப்பாடுகள் ஒரு நாடகம் கூட செய்தோம் அப்படி மற்றொரு பல்கலைக்கழக வாழ்க்கை அப்படி அமைந்தது வந்து பின்னர் தொலைபேசி அழைப்பிலே என்னுடைய திருமணம் தான் போல சுவார பேச மாட்டேன் பேசிக்கொண்டிருந்தோம் தொழில்நுட்பம் சொல்லி போயிருக்காது சொல்லுகின்ற தொடருவோம் சிங்கப்பூர் தொழில் நிமித்தமாக தான் சிங்கப்பூருக்கு சென்றேன் அங்கு ஒரு ஐந்து வருடம் என்னுடைய அக்கா சிங்கப்பூரிலே வாழ்கிறார் அவரோடு தான் இருந்தே ஐந்து வருடமும் அப்போ இதுவும் ஆங்கில வாசிப்பு ஏன்னா சிங்கப்பூரிலே தமிழ் புத்தகங்களை ஆஹ் கிடைப்பதை அறிந்து அப்போது ஆங்கில வாசிப்புகள் அதிகம் செய்த இடம் நிறைய நேரமும் இருந்தது ஆகவே ஆங்கில வாசிப்பும் ஆங்கிலழுத்தும் சிங்கப்பூரில் இருந்தபோது அதிகமாக செய்யும் சந்தர்ப்பம் கிடைத்தது இவர்களை பற்றியெல்லாம் நீங்கள் கலந்து கொண்டது எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது குமார் அண்ணாவும் அதனை பற்றி கூறியிருந்தார் அதனை பற்றி உங்கள் கம்பன் கழக ஈடுபாடுகளையும் பேசுங்களேன் தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் யாழ்ப்பாணத்திலே வதித்த எ இளைஞனையும் கேட்டால் கம்பங்கழகம் என்றாலே அந்த கம்பன் கழகம் இளைஞர்களுடைய மனங்களிலே வியாபித்திருந்தது எனக்கு பழந்தமிழ் இப்ப பழந்தமிழை ஒரு ஆதர்சம் என்றால் கம்ப பாரதியார்கள் ஆஹ் நிறைய கம்பன் பாடல்கள் அந்த காலத்துடைய சங்க இலக்கிய பாடல்களையும் திருவாசகம் அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தவர் சென்று பார்க்கின்ற ஒரு சிறுவனாகத்தான் நான் தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் இருந்தேன் அந்த கமல்புழா மேடைகளிலே நிகழ்ச்சிகள் அத்தனையும் எனக்கு இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது பத்தி மண்டபங்களுடைய தலைப்புகள் கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய ரசிகன் நான் பட்டிமன்றங்கள் கூறும்பொழுது போது ஏறியதில்லை அது ஆஸ்திரேலியா வந்த பிறகுதான் கம்ப கழக மேடைகளிலே ஏறியது கம்பகாரதிக்கும் என்ன யார் என்று அப்போது தெரியாது நான் தூரத்திலேயே ஒரு சைக்கிளை போஸ்டிலே சாட்சி விட்டு அதுல இருந்து கேட்டுட்டு வீட்டை போய் பக்கத்து பக்கத்துக்கு மூன்று கதிரிகளை அடக்கிவிட்டு நானே நடுவராக பேசுவதுண்டு அது பதின வயதுகளிலே நிகழ்ந்த சம்பவங்கள் அதிலிருந்துதான் பின்னர் பழந்தமிழ் இலக்கியங்கள் மீது ஆர்வம் ஏற்பட்டது அதுக்கு கம்பவாரதி ஒரு முக்கிய காரணம் என்னுடைய முதலாவது நூலான என் கொல்லைப்புறத்து காதலிகள் நூலை என் இலக்கியம் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தியதற்காக கம்பபாரதி அவர்களுக்கும் எழுத்தாளர் சுஜாதா அவர்களுக்கும் அர்ப்பணம் செய்திருந்தேன் கொல்லைப்புறத்து காதலி ஜ இப்போது நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டது விருப்பமாக அமையும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக பாடலை நாங்கள் வணங்குகின்றோம் உங்களுடைய நேரத்தை எங்களுடன் கடித்தமைக்கு எமது நன்றிகள் உங்கள் எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்தி இந்த நேரத்தில் உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம் நன்றி ஜே கே நன்றி ஏற்படுத்தி தந்தமைக்கு உங்களுக்கும் அஹ் நேர்களுக்கும் நன்றி நன்றி